जननी सर्वमंगला ீகாந்தோ மா ஜனந்தே கஜரம் யாஸ்தூயம் விபுர்வேதப்பாரை சே வசத்து ஜிஹ்வாபிரமஸ்வத்தீட்சிமூர் சுந்திரம் டைபாயம் சூத்திரம் முனீந்திரம் भाष्यकृतं ஷீசங்கமாத்தம் ஹியதூத்தம் ஸ்ரீராமிருஷ்ணாவேந்திரம் ஸ்யம் பிரியம் அஸ்மூரு சனோஸ்மே மாதுச்சமேவ त्वमेव द्रविणं म विद्याद्रविणम्वे मम देव नमो ब्रह्मादिभ्यो ब्रह्म विद्या संप्रदायकर्तृभ्यो वंश ऋषिभ्यो महद्यो नमो गुरभ्योप्लवरि प्रज्ञान घन प्रत्यग्थ्रह्मवाहमस्मी ओ ீஹரிம் பரமானம் உபேஷ்டம்லோகா காரணம் தம் நமியம் இமேபேதேன देहभेदस्य स्फुटमुच्यते भेदो ம ஹம்ஃடமுச்சேயுத்திரு रज्जौ सर्पग्रहो यथ्ज्ञाक्षण नद्रज्जुर्सर्णी भाति तदि विश्वाकरेण केला उपदन प्रपंच से ய விதே தர்விரோயம் அஸ்தி நேதரத்து ஆச்சாரியர் ஆத்ம அநாத்ம விவேக்கம் பண்ணினர் எது நான்கிற சொல்லுக்கு உண்மையிலேயே எது பொருள் எது நான்கிற சொல்லுக்கு பொருளாக இல்லாதது ஆக உடல் மனம் நான் உணர்வு நான் உணர்வு நான் உடல் மனம் நான் உடல் மனம் நான்கிறது உண்மையிலேயே நான் அல்ல ஆக உணர்வு நான் என்பது மட்டுமே உண்மை உண்மைங்கிறது அங்க சரியா சொல்லலை இப்பதான் சொல்ல போற ஆக ஆத்மா அனாத்ம விவேகம் பண்ணியாச்சு இங்கே பாருங்க நாற்பத்தி ரெண்டாவது ஸ்லோகத்திலேருந்து கருத்தை பார்த்தோம்னா தெரியும் இதி ஆத்ம தேக பயதேன தேகாத்மத்வம் நிவாரித்தம் உடம்பு ஆத்மாங்கிற எண்ணமானது நீக்கப்பட்டது ஆத்மான ஆத்ம விவேகத்தினால என்ன பண்ணினோன்னு கேட்டால் உடம்பு ஆத்மா இல்லை அப்படின்னு தீர்மானம் பண்ணினோம் உடம்பு மாத்திரம் இல்லை மனசும் ஆத்மா இல்லை அப்படின்னு தீர்மானம் பண்ணிடும் நீங்கள் இன்னொன்று கூட போட்டுக்கணும் அக்ஞானமும் கூட ஆத்மா கிடையாது காரண சரீரமா இருக்கிற அக்ஞானமும் ஆத்மா கிடையாது ஆக இந்த சரீரத்யம் தேகத்ரயம் அனாத்மா ஆத்மா இல்லை நான் இல்லது அதை புரிஞ்சுக்கணும் தேகாத்மத்வம் நிவாரித்தம் உடம்ப ஆத்மானு சொல்றத நான் என்ற சொல்லுக்கு இது இலக்கல்ல நான் என்ற சொல்லுக்கு இது இலக்கல்ல நான் என்ற சொல்லுக்கு இலக்காக இருப்பது பொருளாக இருப்பது நான் என்ற சொல்லுக்கு பொருளாக இருப்பது உணர்வு மட்டுமே ஆத்ம தத்துவம் மட்டுமே சைதன்ய தத்துவம் மட்டுமே ஆக உடல் ஆத்மா இல்லை என்பது நீக்கப்பட்டது ஆத்மா உடல் ஆத்மத்துவம் உடல் என்பது நீக்கப்பட்டது உடல் என்பது நீக்கப்பட்டது இப்பொழுது அப்படி என்றால் ஆத்மா அனாத்மா என்று இரண்டு இருக்கிறதே ஆத்மா அனாத்மா என்று இரண்டு இருக்கிறதுனா அனாத்மா உண்மை அல்ல இந்த உடல் மனம் புத்தி காரணசரீரம் உண்மை அல்ல ஹெசத்வம் இதானியம் தேகபேத ஹசத்வம் ஸ்புட முச்சியத்தே இந்த தேகபேதத்தை தேகத்துக்கும் ஆத்மாவுக்கு இருக்கிற பேதம் இருக்கே அந்த தேகமும் கிடையாது தேகமும் கிடையாதுன்னு சொன்னால் தேக ஆத்மாநாத்ம பேதமும் கிடையாது முதல்ல ஆத்மாநாத்ம பேதம் இருக்குதுன்னு பேசியிருந்தோம் ஏன்னா நமக்கு உடம்பை ஆத்மாவாக நினச்சி பழக்கமாக இருக்கிறதுனால நம்ம எல்லாருமே உடம்பையே நான் நான்னு சொல்லிகிட்டு இருக்கிறதுனால நான்கிறது விசாரம் பண்ணாததுனால இப்போ விசாரம் பண்ணிடுறதுனால என்ன ஆச்சுன்னா உடம்பு நான் இல்லைங்கிறது தீர்மானம் அப்புறம் என்ன உடம்பு நான் இல்லைன்னு தீர்மானம் எனக்கு அனுபவம் ஆகிட்டுருக்கே அப்படின்னா அது போய் அது உண்மையில்லை அதை நீ மதிக்காதே இந்த ஞான பலத்தினால அதை ஓவர் பவர் பண்ணு ஆகையினால இது இருந்தாலும் அதை நீ இக்னோர் பண்ணு அதை பொருட்படுத்தாத அதுக்கு மதிப்பு தராத அது உண்மையிலே இல்லாதது அது இருக்கிற மாதிரி தோன்றுகிறது அதுதான் விஷயம் அதுக்கு காரணங்கள்லாம் சொல்கிற சைதன்யச ஏக்கரூபத்வா சைத்தன்யம் ஒரே வஸ்துவாக இருப்பதால் பேதகா ந யுக்தகா கருகிச்சிச்சு எல்லா பொருளிலும் விளங்குகிறதுங்கிற தன்மை இருக்கிறதுனால அந்த சைத்தன்யம் ஒன்றுங்கிறதுனால பேதம் வந்து ஒருபொழுதும் பொருந்தாது வேற்றுமை என்பது உண்மையில் பொருந்தாது இல்லை இல்லை உயிர் வேறே உணர்வு வேறேன்னு பிரிச்சுக்கலாமே ஜீவன் வேறேன்னா ஜீவனும் உண்மையல்ல ஜீவத்வஞ்ச மிஷாக்நேயம் நான் ஒரு ஜீவன் அப்படின்னு நினைக்கிறதும் கூட உண்மை இல்லை அகம் சுத்த சைத்தன்யம்னு தான் புரிஞ்சுக்கணுமே தவிர உன்னை ஒரு ஜீவனா நினைக்கிறது குறுகிய ஜீவனா நினைக்கிறதும் தவறு அதுவும் ஒரு பொய்யே உன்னை உடலாக நினைப்பதும் தவறு உள்ளமாக நினைப்பதும் தவறு நான் அறியாமை வடிவினன் என்று நினைப்பதும் தவறு அப்புறம் என்னது நான் ஒரு உயிர் சிற்றுயிர் என்று நினைப்பதும் தவறு நீ உணர்வாக மட்டுமே இருக்கிறாய் எங்கும் உணர்வு மட்டுமே இருக்கிறது எங்கும் நீ கமர உணர்வு மட்டுமே இருக்கிறது உணர்வுதான் எல்லா பொருள்களிலும் விளங்கிக் கொண்டிருக்கிறது விளங்கிக் கொண்டிருப்பது எதுவோ அது உணர்வு மட்டுமே அதுக்கு உதாரணம் சொன்னார் எப்படி கயிற்றில் பாம்பை பார்க்கிறோமோ அப்படி ஆத்மாவில் அனாத்மாவை அறியாமையால் மாயையால் பார்க்கிறோம் அப்படி சொன்னார் நாற்பத்தி மூணாவது ஸ்லோகத்தில் நாப்பத்தி நாலாவது ஸ்லோகத்தில் என்ன பார்த்தோம் எப்படி கயிறை அறியாததினால் ஒரு க்ஷணத்தில் பாம்பு காட்சி அளிக்கிறதோ அப்படி சைதன்யந்தான் உலகமாக காட்சி அளிக்கிறது சைதன்யந்தான் உணர்வே உலகமாக உலகமாக காட்சி அளிக்கிறது பிரபஞ்சமாக காட்சி அளி உலகம்னா ஏதோ பூமி மாத்திரம் நினைச்சுக்காங்க இந்த பிரபஞ்சம் லோக்கியத்தே தி லோக்கா காணப்படுவதுன்னு பெயர் எல்லாமே அண்ட சராச்சரங்களும் பிரம்மாண்டங்களும் இதுல அடக்கம் விஸ்வகாரேன கேவலா கடைசியா பார்த்த ஸ்லோகம் நாற்பத்தி அஞ்சாவது ஸ்லோகம் பிரம்மத்துக்கு வேறாக பிரபஞ்சத்துக்கு காரணம் இல்லை சப்டன்ஸ் அப்படிங்குறாங்க இல்லையா இங்கிலீஷ்ல இருப்பு கிடையாது ஆகையினால தஸ்மாத் சர்வ பிரபஞ்சோயம் வாஸ்தி பரஸ்பரம் இப்ப சகுண பிரம்மத்திலிருந்து இறைவனிடமிருந்து உலகம் தோன்றியதுன்னு சொன்னா இறைவனுக்கு கண்ணியமாக உலகம் இல்லை இறைவன்கிறது யாரு மாயாசகித பிரம்மன் வச்சுப்போம் அபரபிரம்மன் வச்சுப்போம் அந்த அபர பிரம்மனும் எதை சார்ந்திருக்கு பரபிரம்மனை சார்ந்து தான் இருக்கு ஆக பரபிரம்மத்தை சார்ந்து தான் அபர பிரம்மம் இருக்குது அபரபிரம்மத்திலேருந்து தான் இந்த ஜெகத்து வந்திருக்கு மாயாசகிதம் பிரம்ம ஆகையினால் பரபிரம்மத்துக்கு அந்நியமாக அபரப்பிரம்மோ அபரபிரம்மம்னால் மாயாசகித பிரம்மமோ சகுண பிரம்மமோ இல்லை சகுண பிரம்மம் இல்லாமல் ஜகத்து இல்லை ஆக ஜெகத்து சகுண பிரம்மத்துக்கு அந்யமாக இல்லை பிரம்மம் நிர்குண பிரம்மத்துக்கு அந்நியமாக இல்லை எனவே நிர்குண பிரம்மந்தான் சகுண பிரம்மமாகவும் ஜகத்தாகவும் காட்சி அளிக்கிறது மாயையால்னு போட்டுக்கணும் தஸ்மாத் சர்வ பிரபஞ்சோயம் பிரம்ம அஸ்தி பிரம்மந்தான் அது அப்படின்னு பிரம்மைவ வேறு அல்ல பிரம்மத்துக்கு அந்நியமாக வேறு ஒன்றும் இல்லை மெய்ப்பொருளுக்கு அந்நியமாக ஒன்றும் இல்லை அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் எந்த பொருளை எப்படி பார்த்தாலும் அந்த பொருளில் இருக்கிற மெய்ப்பொருளை மாத்திரம்தான் நீ புரிஞ்சுக்கணும் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருளை மெய்ப்பொருளாக காண்பதுதான் அறிவு அப்படி படிக்கணும் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்றிருக்கு நம்ம அதெல்லாம் வேற்றுமை உருவகளை எல்லாம் சேர்த்துக்கணும் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருளை அப்பொருளை மெய்பொருளாக காண்பதுதான் அறிவு எல்லாத்தையும் மெய்ப்பொருளா பார்த்து பொய்பொருள் மெய்ப்பொருள் விவேகம் பண்ணி பொய்பொருளை பொய்பொருளா புரிஞ்சுக்கணும் மெய்ப்பொருளை மெய்ப்பொருளா புரிஞ்சுக்கணும் ஆக இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிறதுலாம் என்னதுன்னா இந்த துவைத்தம் உண்மை அல்ல பண்ணிட்டு இருக்கிறது அத்வைத்தம் துவைத்தம் துவைத்தம் அத்வைதத்தில் கற்பிக்கப்பட்டிருக்கிறது மாயையால் ஆகவே துவைத்தம் உண்மையல்ல நம்ம என்ன சொல்லுவோம் நான் நான் நான் இருக்கேன் என் உடம்பு இருக்குன்னா உடம்பு இருக்கிற மாதிரி இருக்கே தவிர வாஸ்தவமா இல்லை அதை நிறைய திரும்ப திரும்ப அடிக்கணும் சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி நமக்கு இருக்கிற சம்ஸ்காரம் என்னதுன்னா அந்த இண்டிவிஜுவாலிட்டி சம்ஸ்காரம் தான் நமக்கு பலமாக இருக்குது அந்த தனித்தன்மைங்கிற சம்ஸ்காரம் நமக்கு ரொம்ப ரொம்ப பலமாக இருக்குது அந்த வாசனை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த வாசனையை உடைக்கணும் அதுக்காக வேண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கே போரும் போருங்கிற அளவுக்கு ஸ்லோகம் வரப்போகுது போரும் போரும் எப்போ முடிய போகிறது இது அப்படிங்கிற அளவுக்கு ஸ்லோகங்கள் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே வர்றார் நம்ம கொஞ்சம் வேகமாக வரிசையாக ஸ்லோகங்களையும் ஸ்லோகார்த்தத்தையும் படிச்சுட்டே போகணும் मिथ्या, அடுத்தப்பறாவது मिथ्या, शासनात शासनात। परे तत्वे शासना ज्ञातेसर कुमार शासना व्यापकता मिथ्याुको பிரம்மம்னு சொன்னாலும் ஆமான்னு சொன்னாலும் சைத்தன்யம் சொன்னாலும் ஒரே அர்த்தம்தான் சொற்கள் மூன்று பொருள் ஒன்று உணர்வுன்னு சொன்னாலும் சைத்தன்யம்னு சொன்னாலும் ஆத்மான்னு சொன்னாலும் பிரம்மம்னு சொன்னாலும் ஒன்றுதான் ஆனா ஒரு சாதாரணமா என்ன சொல்லுவோம் உடம்ப வியாபிச்சிருக்கிற உணர்வை ஆத்மா நல்லா புரிஞ்சுக்கோங்க உடம்ப வியாபிச்சிருக்கிற உணர்வை ஆத்மா போம் உடம்பை வியாபிச்சிருக்கிற உணர்வை உணர்வும் போம் அந்த உணர்வுன்னு சொல்றதுக்காக உடம்பை வியாபிச்சிருக்கிற உணர்வை ஆத்மா என்போம் உலகை வியாபித்திருக்கும் உணர்வை பிரம்மம் என்று சொல்வோம் உலகை வியாபித்திருக்கும் உணர்வை பிரம்மம் என்று சொல்வோம் ஆகவே பிரம்மம்னு சொன்னாலும் ஆத்மான்னு சொன்னாலும் ஒன்று தான் ஆஹா அயம் ஆத்மா பிரம்மன்னு வேதம் சொல்லி இருப்பதால் அயம் ஆத்மா பிரம்ம என்று வேதம் சொல்லி இருப்பதால் சங்கராச்சாரியாரும் நிறைய இடங்கள்ல ஆத்மா சிரம்ம ஆத்மா ச பிரமன்னு சொல்லுவார் பிரம்மசூத்திரம் போன்ற இடங்கள்ல பிரம்ம விசாரம் பண்றதும் ஆத்மவிச்சாரம் பண்றதும் ஒன்றேங்கிறார் பிரம்மசூத்திரத்தின் தொடக்கிறது ஆத்ம விசாரம் வேற பிரம்ம விசாரம் வேற கிடையாது ஜத்காரண விசாரம் என்னது அப்புறம் வந்து தேக காரண விசாரம் ஜகத்காரண விசாரம் தேக காரண விசாரம் நானும் இது புதுசா போடுறேன் தேக காரண விசாரம் ஜகத்காரண விசாரம் ஏன்னா நமக்கு நம்மளை தனியா பார்க்கறதுனால அதை சொல்ல வேண்டியிருக்கு ஆகா தேகத்துக்கு மூல காரணம் என்ன தேகத்துக்கு மூல காரணம் சைதன்யம் அதுக்கு பேர் என்ன ஆத்மா அப்புறம் ஜகத்துக்கு காரணம் என்ன பிரம்மன் ஆக ஜகத்காரண விசாரமும் தேக காரண விசாரமும் வேற வேற கிடையாது ஏன்னா தேகத்துக்கு எது காரணமோ தேகம் எதுல இருக்கு ஜெகத்துல தானே இருக்கு தேகத்துக்கு எது காரணமோ அதுதான் ஜகத்துக்கும் காரணம் இந்த புரிஞ்சுக்கணும் ஆக்டி எஷ்டிக்கு எது காரணமோ அதுதான் சமஷ்டிக்கும் விசாரமும் சமஷ்டி காரண விசாரமும் ஒண்ணுதான் ஒரு பான சோருக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த ஜெகத்தை விசாரம் பண்றதுக்கு இந்த ஜகத்தில் இருக்கிற வஸ்துவான என்னுடைய சரீரத்தையே விசாரம் பண்ணினா அதுலேயே இந்த புரிஞ்சு போயிடும் என்னுடைய சரீரத்தை நான் யாருன்னு விசாரம் பண்ணுறதும் ஒன்று தான் இந்த உலகம் என்னன்னு விசாரம் பண்ணுறதும் ஒன்று தான் ஆக நம்ம இதை இந்த விவஸ்தையை வச்சுருக்கும் ஆக ஆத்ம விசாரம் வேற பிரம்ம விசாரம் வேற இல்லைன்னு நான் சொல்லலை ஆதிசங்கரர் பிரம்மசூத்திரத்தை தொடங்குற போது அதாத்தோ பிரம்ம ஜிக்யாசா வேதவியாசர் எழுதின வேதவியாசர் எழுதினது பிரம்மசூத்திரம் அதுக்கு வியாக்கியானம் பண்ணினது பாஷ்யம் எழுதியது ஆதிசங்கரர் பிரம்மனை விசாரம் பண்ணி நமக்கென்ன பிரயோஜனம் அப்படின்னு கேள்வி கேட்குறார் பிரம்மனை விசாரம் பண்ணி நமக்கென்ன பிரயோஜனம் பிரம்மனை விசாரம் பண்ணுறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம் கேட்டால் அது நம்ம விசாரம்தான் நம்மளையே பண்ணுற விசாரம்தான் பிரம்ம விசாரம் மற்ற மதவாதிகள்லாம் ஆத்ம விசாரம் வேற ஜகத்து விசாரம் வேற பிரம்மன் வேறங்கிறாங்க துவைத்திகள் எல்லாம் துவைத்த மதவாதிகளெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் ரெண்டே மதம்தான் ஓ அத்வைதம் துவைதம் துவைதத்துக்குள்ள நிறைய பிரிவு இருக்குது அத்வைதத்துக்குள்ள நிறைய பிரிவு கிடையவே கிடையாது துவைதத்தில் நிறைய பிரிவு இருக்குது வடகலை இருக்கு பெண்களை இருக்குது சைவ சித்தாந்தம் எடுத்து சைவம் எடுத்துட்டீங்கன்னா சைவத்துக்குள்ளே இருபத்தஞ்சு பேதம் இருக்குது அப்புறம் சக்தியை வழிபடுறவங்க நிறைய குரூப்பெல்லாம் ஏகப்பட்டது இருக்கு அதனால் கௌடபாத கௌடபாதாச்சாரியார் சொன்னார் இதில் மாண்டவிக்கிய கார்கையில் பரஸ்பரம் விருத்தந்தே தை ரஹம்ன விருத்த தே அவங்க தான் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு மாறிக்கு மாறி பேசுகிறாங்க நாம் எல்லாம் ஒன்றுங்கிறோம் அவ்வளோதான் இப்போ நீங்கள் சிம்பிளாக அது புரிஞ்சுக்கோங்க வேறு ஒன்றும் இல்லை இப்போ துவைத்தி என்ன சொல்றார் துவைத்தி இது நான் இடையில கொஞ்சம் அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் மாதிரி ஆனால் விஷயத்துக்கு உள்ளது அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் மாதிரி தான் சொன்னேன் துவைத்தி என்ன சொல்றார் நான் ஒரு ஜீவன் நீ ஒரு ஜீவன் நம்ம ரெண்டு பேரும் அந்த பிரம்மனுக்கு தாஸ் பிரம்மனுக்கு தாஸ் தாஸ்னா என்ன அடிமைகள் நான் ஒரு ஜீவன் நீ ஒரு ஜீவன் அவர் ஒரு ஜீவன் நம்ம எல்லா ஜீவர்களுக்கும் அவர் யாரு பிரம்மன் தான் தாஸ் அதனால தான் வந்து இந்த கிருஷ்ணருடைய கிருஷ்ணரை வழிபடுறவங்கெல்லாம் சொல்லுவாங்க கிருஷ்ணர் ஒருத்தன் தான் மற்ற இப்போ இங்கே ஆண்கள் பெண்கள் எல்லாமே ஸ்திரீகள் தானே இந்த பிருந்தாவனத்தில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் இருக்குது சகி குரூப்புன்னு ஜென்ட்ஸ் எல்லாமே புடவை தான் கட்டிட்டு இருப்பாங்க புடவ இப்போ மாதிரி பேசுவாங்க ஏதோ ட்ராமா பார்க்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு சர்வசாதாரமாக உட்காந்து கதை பேசிட்டு இருப்பாங்க கோயிலில் உட்காந்து அது இப்படி ஒரு குரூப் இருக்கு அதுக்கு ஒரு சகி குரூப்ன்னு பெருது அவங்கெல்லாம் என்னன்னா எல்லாம் நம்ம எல்லாரும் ஸ்திரீகள்னு இவங்க நிஜமாவே ஜென்ஸும் புடவை கட்டினு விட்டாங்க ஒரே ட்ரெஸ்ஸாக போச்சிடலாம் ஆண்கள் பெண்கள் வித்தியாசம்தான் கிடையாது நான் எனக்கு ஒரு மாதிரி இருந்தது அவங்கள போது பக்கத்தில் அப்புறம் எங்ககிட்ட ஒரு சுவாமி சொன்னார் இதெல்லாம் இது ஒரு குரூப் இது இது சகி குரூப்புன்னு பேர் இவங்கெல்லாம் வந்து கிருஷ்ண பக்தர்கள் அவங்கள வந்து கிருஷ்ண பக்தர்கள் தான் ஆனால் இவங்க இப்படி தான் ட்ரெஸ் பண்ணிட்டு லேடிஸ் மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க அவங்களுடைய இது அந்த ஒரு குரூப் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னேன் நான் புதுசு முதல்ல பார்த்தேன் இது எதுக்கு சொல்கிறோம்னா அவங்க அவங்க நம்ம எல்லாம் நீங்கள் நம்ம டாபிக் விஷயம் இதுதான் நான் ஒரு ஜீவன் நீ ஒரு ஜீவன் எல்லாரும் ஜீவன் நம்மெல்லாம் ஜீவாத்மா பரமாத்மா தாஸ் பரமாத்மாவுக்கு நம்ம எல்லாரும் தாசர்கள் அப்படின்னு சொல்ல இது ஒரு இது துவைதிகள்லாம் சொல்றது அதே வேணா நீங்க சிவனுக்கு தாசன் அம்பாளுக்கு தாசன் ஏதோ ஒன்று நீ சக்தி தாஸ் சிவதாஸ் விஷ்ணு தாஸ் கிருஷ்ணதாஸ் ராமதாஸ் சரியா இருக்க இந்த மாதிரி பேர் நிறைய இருக்க ராமதாஸ் சிவதாஸ் வீரபத்ரதாஸ் குட்டிச்சாத்தான் தாஸ் ஏதோ ஒரு தாஸ் எல்லாம் தாஸ் ஸ்ரீலிங்கத்துல போட்டா தாசி அடிமைங்கிறதுக்கு அர்த்தம் இது தப்பான அர்த்தம் ஆயிடுத்துப்போ ஆனா தாசஹான்னு சொன்னா தாசி ஸ்ரீலிங்கத்துல சொல்றது நம்ம என்ன சொல் பொதுவா என்ன சொல்றா இது அவங்க சொல்றது நீ நம்மெல்லாம் ஜீவா ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு நம்ம எல்லாரும் அடிமை நீ வேற நான் வேற இது ரொம்ப முக்கியம் நீ வேற நான் வேற நம்ம என்ன சொல்கிறோம் நானும் பிரம்மன் நீயும் பிரம்மன் நம்ம எல்லாரும் ஒன்று தான் நீ வேற நான் வேறேங்கிறது உண்மை இல்லை நம்மெல்லாம் பிரம்ம தாஸும் இல்லை பிரம்மன் என்ன சொல்கிறோம் உனக்கு ஸ்பெஷல் நடக்கம்ங்கிறான் பார்த்து நம்ம பார்த்து என்ன சொல்கிறாங்க உனக்குன்னு விசேஷமாக ஒரு நரகம் தயாராக இருக்குது ஓ இதை சொல்லி கொடுக்குற குருவுக்கு அதைவிட விசேஷமாக நரகனம் நீயும் பிரம்மன் நானும் பண்ண நம்ம எல்லாருமே உண்மையிலேயே பிரம்மன் நம்ம யாருக்கும் அடிமையும் கிடையாது நமக்கு மேலேயும் ஒரு வஸ்துவும் கிடையாது நமக்கு அந்நியமாகவும் ஒரு வஸ்துவும் கிடையாது எது நல்லா இருக்குன்னு நீங்களே சூஸ் பண்ணுங்கள் எதை எது சௌரியமாக இருக்குது எது கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிறது நீங்களே எது உண்மையாக இருக்குது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற விஷயம் வேறு எது ஃபேக்ட் எது சத்தியம் உங்களால் எதை மனசில் வாங்கிக்க முடியுது பாருங்கள் நான் என்ன சொல்கிறேன் அவன் என்ன சொல்கிறேன் அவன் என்ன பார்த்து நீ ஜீவன் நான் ஜீவனுங்கிறான் நான் சொல்கிறேன் நீயும் பிரம்மம் நானும் பிரம்மங்கிறேன் யார் எது நல்லா இருக்கு எது நல்லா இருக்கு எது உண்மையாக இருக்கு அதுதான் கேள்வி இதுதான் உண்மை ஆனால் அந்த உண்மையை ஜீர்ணிக்க முடியல ஏன்னால் நம்ம வந்து எப்போவுமே அந்த நான் சொன்னேன் இல்லையா நேற்றுக்கு அப்படி அந்த துவைத்தமாக வச்சுருந்தே அந்த பெருமாள் அப்படி அப்படின்னு பார்த்தா தான் ஆனந்தமாக இருக்குது விட்டு விட்டு நீயும் பெருமாடும் ஒன்றும்னா ஒளியோதரை யார் சாப்பிட்றது என்ன பண்ணுறது நீங்கள் இதை ப வரணும் கவனிச்சுட்டே இருக்கணும் ஆக நம்ம வேண்டான்னு சொல்லலை நம்ம என்ன சொல்கிறோம் முதல்ல அறியாமையினால் உடம்பாக நம்மளை நினச்சிக்கிறோம் ஆக உடம்பாக நினச்சிக்கிறது ஒன்று தேக தேகோகம் நான் சொல்லிருக்கேன் இல்லையா தேகோகம் அப்புறம் வந்து என்னது ஜீவோகம் செகண்ட் ஸ்டெப் தேகோகம்ங்கிறது என்னது ரொம்ப விவரம் உடம்பையே நான் நினைக்கிறது அப்புறம் கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்தவுடனே நான் தேகம் இல்லை தேகத்துக்குள்ளே இருக்கிற ஜீவோகம் இது தெய்வ தைத அப்புறம் என்ன கொஞ்சம் கல்டிவேட் பண்ணால் சிவ தாசோகம் ஜீவாங்கிறதுனால அதுக்கு சிவா நல்லா இருக்குது எதுக போன மாதிரி அதனால நான் சொல்கிறேன் ஜீவோகம் சிவ தாசோகம் அப்புறம் சிவன் என்ன சொல்கிறார் எத்தனை நாளைக்கு தான் நீ எனக்கு தாசனாக இருப்பேன் நீ ஒரு கடை வச்சு வியாபாரம் பண்ணி பெரிய முதலாளி ஆக நீ வந்து எத்தனை நாளைக்கு தான் இது க ரொம்ப ரொம்ப ரொம்ப பக்குவமில்ல ஒரு முதலாளி சொல்லுவார் போகும்பா நீ இத்தனை வருஷமாக எங்ககிட்ட சர்வீஸ் பண்ணிவிட்டேன் நீ இந்த ஊரில் போய் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பி அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் நீ மேலே வந்துக்கோ நீ நல்லாயிரு அப்படின்னு கொஞ்சம் ஒரு ப்ராட் அவுட்லுக் இருக்கிறவராக இருந்தால் என்ன சொல்லுவார் சொல்லுவார் ரொம்ப பரந்த மனப்பான்மை உள்ளவராக இருந்தால் நானும் ஒரு நாளைக்கு சாக போகிறேன் இதையா திரைக்கின்னு போக போகிறேன் நீயும் ஒன்றும் எடுத்துன்னு போக முடியாது ஆனால் நீ போய் பழைச்சிக்கோ நல்லா இருப்பா இருந்தா வச்சுக்கோ ஒரு கோடி ரூபா இத்தனை வருஷமாக என்கிட்ட நீ உழைச்சிருக்கேன் ஒரு கோடி நான் சொல்லியிருக்கேன் இந்த காலத்தில் இதெல்லாம் ரொம்ப சின்னது இருந்தாலும் அப்புறம் வந்து சிவோகம் தேகோகம் ஜீவோகம் சிவதாசோகம் சிவோகம் அது மாதிரி சிவபெருமான் என்ன சொல்கிறார் போரும் போரும் நீ தாசனாக இருந்தது உனக்கு உனக்கு எது ஆதாரமோ அதுதான் எனக்கும் ஆதாரம் ஆகையினால நீயும் நானும் வேற வேற கிடையாது நம்மளை வேறையாக பிரித்து காட்டுறது இந்த மாயா சக்தி அது என்னையும் ஈஸ்வரனாக்கி உன்னையும் ஜீவனாக்கி உன்னை எனக்கு அடிமையாக்கி இப்படிலாம் வேடிக்கை பார்க்குறது போரும்ப்பா அதனால் வந்து நானே சொல்லிவிடுறேன் மாயக்கிட்ட சொல்லிவிடுறேன் இவனை விட்டுடு இந்த விஷயத்தில் மம மாயா துரத்யா மாமேவ ஏ பிரபத்தியந்தே மாயாமே தாம் அப்படி சொல்லி அழகாக இது பண்ணி விடுறாரு எது ஆனந்தமாக இருக்குது பாருங்க எது உண்மையாக இது வந்து அது வேற நிரூபிக்கணும் நிறைய சுருத்தி சொல்கிறார் இங்கே பாருங்கள் இந்த ஸ்லோகத்தில் எப்படி இருக்குது சர்வம் ஆத்மாசனாத்சனம் ஆத்மா அப்படின்னு உபனிஷத்துல இருக்கு இதுமேதம் க்ஷத்ர்த்தி பிரகிருதம் ஆத்மா சர்வம் எதயம் ஆத்மா இத்துதிருபீஸ்வர ஆஜாபலாத் நாலு அஞ்சு ஏழு இதுவே பிராமணன் இதுவே க்ஷத்யன் இதுவே அனைத்தும் அப்படின்னா அது எக்ஸட்ரா போட்டுக்கணும் மற்ற ஜாதிகள்லாம் சொல்லலைன்னு உற்றப்படாது எல்லாத்தையும் இதம் சர்வம் எதயம் ஆத்மா அனைத்தும் ஆத்மாவே ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ நம்ம சாஸ்திரப்படி பிராமணனாக இருந்தாலும் பிரம்ம பிராமணன் கொடுக்கும் பிரம்மணன் தான் பிராமணனாக காட்சி அளிக்கிறான் புரியுதா பிரம்ம பிராமணன் பிரம்ம க்ஷத்திரியன் பிரம்மன்தான் க்ஷத்ரியனா காட்சி அளிக்கிறது பிரம்ம வைசியன் பிரம்மன்தான் வைசியனாக காட்சி அளிக்கிறான் பிரம்ம சூத்ரன் பிரம்ம பஞ்சமன் பிரம்ம மலேச்சன் சொன்னால் அடிக்க வந்துடுவாங்க வெள்ளம் ஆனால் எல்லாத்துக்கும் ஆதாரம் என்ன பிரம்ம எறும்பு என்னது பிரம்ம பிப்பீலிக்கா அப்புறம் வந்து புல்லு என்னது பிரம்ம புல்லு எல்லாம் பிரம்ம பிரம்மன் புல் பிரம்மன்தான் புல்லாக காட்சி அளிக்கிறது பிரம்மந்தான் பிராமணனாக காட்சியடிக்கிறான் வித்யாவினயசம்பே பிராமணே கவிஹஸ்தினி சுனிஜைவஸ்வாக்கே பண்டிதா சமதர்ஷிண இகைவயஜித்தம் சாமியே ஸிதம் மன நோஷம் ஹி சமம் பிரம்மணி தேந்த ஸ்லோகமெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் ஆனந்தமாக இதை புரிஞ்சுக்கலாம் ஆகவே எல்லாம் பிரம் பிரம்மன் தான் ஞானி எல்லாத்தையும் எப்படி பார்க்குறான் எதை உண்மையாக பார்க்குறான் எதை பொய்யா பார்க்குறான் உங்களை பார்க்குற போது உங்கள் உடம்பு மனசு புத்தி எல்லாத்தையும் நான் பொய்யாக பார்க்குறேன் உணர்வு தான் உண்மைன்னு நான் பார்க்குறேன் என்ன நீங்கள் பார்க்குற போது எப்படி பார்க்கணும் அதே தான் பார்க்கணும் அப்போ எல்லாரையும் நான் பார்க்குற போது அறிவாலே நான் என்ன பண்ணுறேன் எல்லாரையும் உணர்வாக நானும் உணர்வு காண்பதும் உணர்வு காணப்படுவதும் உணர்வு காண்பதும் காணப்படுவதும் உணர்வின் மீது கற்பிக்கப்பட்டிருக்கிறது காண்டலும் காணப்படுதலும் காண்டலும் காணப்படுதலும் உணர்வின் மீது மாயையால் கற்பிக்கப்பட்டு இருக்கிறது பாக்கிறவனாவது பார்க்கப்படுறதாவது சொல்லலாம் பாக்கிறவனும் பிரம்மன் பார்க்கப்படுறதும் பிரம்மன் ஆக இல்ல பாக்குறவன் பார்க்கப்படுறதுங்கிறது பாடத்துக்காக சொல்றோம் பாடத்துக்காக சொல்கிறோம் இந்த பாடத்துக்காக சொல்றது என்னென்னா இது வந்து என்ன மாயைன்னா இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கிறது வித்யா மாயை வித்யா மாஜை சுத்த மாஜை மகாமாயை இதுக்கு ஆப்போசிட் இருந்து தெரியுமோ அல்பமாயா மகாமாயைக்கு என்னது நேரம் போட வேண்டாமா எழுதுக மகாமாயா மகாமாயா இன்டு அல்பமாயா சுத்தமா அசுத்தமாயா சுத்தமாயா இன் டு அசுத்தமாயா அப்புறம் அவித்திய மாயா இன் டு வித்யா மாயா அப்புறம் மூணு இருக்குதுன்னு நினச்சிக்கோ ஒரே மாய்க்கு அப்படி மூணு பேர் சொல்கிறேன் அது அவித்யாமாயா வித்யா அவித்தியாமாயா அல்பமாயா அசுத்தமாக அது என்னதுன்னா இந்த அபரோக்ஷானுபூதி படிக்காமல் அதில் இருந்து விவகாரத்தில் லௌகிக விவகாரத்தையே பார்த்துன்னு இருந்தா அது அவித்தியமாயா அசுத்தமாயா அல்ப மாயா இப்போ வந்திருக்கிறது எதுக்கு நான் இதெல்லாம் சாஸ்திரங்களை படிக்கவும் கோவிலில் போனோம் ஆசிரமத்தில் நதிக்கரை ஓரமாக நல்ல மரங்கள் சூழ்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலையின் கீழே உட்காந்துன்னு வேதாந்த விசாரம் பண்ணுறோன்னு சொன்னால் இது என்ன மாயேன்னு மகாமாயா வித்யா மாயா இது வந்து வித்யா மாயா சுத்தமாயா அப்போ சுத்தமாயேன்னு தெரியணுது இது சுத்தமாயின்னு தெரியணும் அது தெரிஞ்சிடும் படிச்சோம்னா இப்படி படிக்கிற போதே தெரிஞ்சு போயிடுறது ஆஹா சர்வம் ஆத்மாய்த்து சாசனாத் சாசனாத்னா ஸ்ருதி சாசனாத் ஸ்ருதி உபதேசத்தினால் சொல்றாங்க இல்லையா இவங்க வைஷ்ணவரெல்லாம் சொல்றாங்க இங்க வந்து இப்ப ஆழ்வார்கள் மங்களா சாசனம் பண்ணப்பட்டேன் மங்களா சாசனம் பண்றது அது மாதிரி இங்க சாசனம்னா என்ன அர்த்தம்னா சாசனாத் சாஸ்திரம்னே பேர் உபதேச சாஸ்திரத்தின் உபதேசம் வச்சு சாஸ்திரத்தின் உபதேசம் சர்வம் ஆத்மா இத்தி அனைத்தும் ஆத்மா என்று ஸ்ருதி சொல்லி இருப்பதால் வியாபிய வியாபகத்தா மித்யாங்கிறார் நம்ம மனசுல எங்கேயாவது பிசுறு இருக்கும்னா அதாவது இந்த பேத புத்தி இந்த துவைத புத்தி பேத புத்தி பிசுறு கொஞ்சம் கொஞ்சமாக எங்கேயாவது ஒரு பக்கம் ஒட்டின்ட்டு இருந்ததுன்னா அதை கூட அவர் விடுறதா அது வந்து நல்ல அழுத்தம் திருத்தம் அதை நீக்கிறதுக்கு இது பண்றார் வியாபிய வியாபகத்தா மிச்சம் என்ன அர்த்தம்னா இப்போ வந்து ஆகாசா வியாபக ஆகாசா வியாபிய குடத்தினுள் ஆகாசம் வியாபித்திருக்கிறது குடத்தினுள் ஆகாசம் வியாபித்திருக்கிறது அப்படின்னா அவர் என்ன சொல்றார் தலைக்குள்ள ஆகாசம் வியாபிச்சிருக்குன்னு அர்த்தம் வராது சொல்றோம் கட்டடத்திற்குள் ஆகாசம் வியாபித்திருக்கிறது கட்டடத்திற்குள் ஆகாசம் வியாபித்திருக்கிறது குடத்தினுள் ஆகாசம் வியாபித்திருக்கிறதுன்னு சொல்றோம் வாஸ்தவமா ஆகாசம் வந்து இதுல ஆகாசத்துல தான் குடம் இருக்கே தவிர வியாபிய வியாபகத்தம்னு சொல்றோமே தவிர இப்ப நான் என்ன சொல்றேன் உணர்வு உடலை வியாபித்திருக்கிறது உணர்வு உடலை வியாபித்திருக்கிறது உடல் வியாபிக்கப்பட்டு உணர்வு வியாபிப்பது உணர்வு வியாபிப்பது அது வியாபிப்பது எதுவோ அதுக்கு வியாபகம் என்று பெயர் எது வியாபிக்கப்படுகிறதோ அது வியாபியம் என்று பெயர் ஆக வியாபகம் வியாபக்காக எது நிறைக்கிறதோ எது நிறைக்கப்படுகிறதோ ரொம்ப தமிழ் சொல்லி பாக்குறேன் எது நிறைக்கிறதோ எது நிறைக்கப்படுகிறதோ நிறைப்பது உணர்வு நிறைக்கப்படுவது உடல் ஆகாசம் கொடுத்த உதாரணத்தை ஞாபகம் என்ன சொல்றார் அந்த வியாபியம் வியாபக வியாபகத்தம் அப்படிங்கிறது வியாபிய வியாபகம்ங்கிறது உண்மை உண்மையில்லை அது ஒரு தோற்றம் எப்படி வந்து குடத்தை வந்து ஆகாசம் வியாபிக்கிறது கிடையாதோ ஆகாசத்துல குடம் வந்திருக்கு என்ன சொல்றது குடத்தினுள் ஆகாயம் நிறைந்திருக்கிறது இடைவெளி நிறைந்திருக்கிறது அப்படின்னு சொன்னா உள்ள இடைவெளியை நம்ம தெரியாம கவனிக்காம இங்க இடைவெளியை உண்டு கொண்டு ஆகையினால அது சொல்றார் வியாபிய வியாபகத்தா மித்யா மித்யான்னா என்ன அர்த்தம் அது ஏதோ விவகாரத்துக்கு டிரான்சாக்ஷனுக்கு அப்படி சொல்கிறோமே தவிர வாஸ்தவமாக பார்த்தா அது உண்மையில்லை நகையை தங்கம் வியாபித்திருக்கிறது அலையை தண்ணீர் வியாபித்திருக்கிறது என்பதெல்லாம் நம்ம பேருக்கு இது உண்மை அல்ல என்று புரிந்து கொண்டு விட்டால் அதுக்கு உதாரணம் என்ன சொல்றார் சர்வம் ஆத்மேதி சாசனாத் சர்வம் ஆத்மான்னு வேதம் சொல்லி இருக்கிறதுனால வேதம் சொல்லி இருக்கிறதுனால இந்த வியாபகத்தா வியாபிய வியாபகத்தா மிச்ச வியாபியம் வியாபகத்துவம் என்பது மாயா கல்பித்தம் அவித்யா கல்பித்தம் எது எது நிறைக்கப்படுகிறதோ எது நிறைகிறதோ என்று சொல்வதல்லாம் மாயக்கற்பனை அப்படித்த சொல்றார் பரே தத்துவே ஞே என்று பரதத்துவத்தை தெரிந்து கொண்டு விட்டால் மேலான தத்துவத்தை அறிந்து கொண்டு விட்டால் பேதசிய அவசர குதா வேற்றுமைக்கு வேற்றுமைக்கு இடம் எங்கே அவசர இந்த இடத்துல அவசராகனா நம்ம அவசரம் இல்லை அவசரம் அவசரமாக சுவாமிஜி ஸ்லோகத்தை சொல்லிட்டு அந்த அர்த்தத்தில் இல்லை அப்படியே எடுப்பேன் நான் அப்படியே சொல்லிட்டு போவேன் ரெண்டு நாளாக தானே பண்ணிட்டுருக்கேன் போவோம் என்னது அப்புறம் எல்லாரும் தூங்கிட்டா என்ன பண்ணுறது ஆக பேதஸ் அவசரா குதாக பேதத்துக்கு அவசரனா வாய்ப்பு வாய்ப்பு இடம் வாய்ப்புங்கிறது நல்ல சொல் வேதத்துக்கு வாய்ப்பு எங்கே எங்கே என்ன அர்த்தம் இங்கேன்னு சொல்லப்படாது வேதத்துக்கு வாய்ப்பு எங்கே இந்த மரமண்டைக்கு தான் இவ்வளவு அபரோட்ச அனுபூதி இத்தனை ஸ்லோகம் ஆகும் புரியல பாருங்கோ இங்கேதான் அப்படின்னு சொல்லிடப்படாது வேதத்துக்கு அவசரமே கிடையாது வேதத்துக்கு வாய்ப்பே வேற்றுமைக்கு வாய்ப்பு எங்கே அப்பனே அப்படின்னு அர்த்தம் வேற்றுமைக்கு வாய்ப்பு எங்கே வேற்றுமைக்கு வாய்ப்பே இல்லை வேதம் சொல்லி இருக்கு வேதத்துக்கு ஒத்த யுக்தியும் இருக்கு சாஸ்திரமும் சொல்லுகிறது சாஸ்திரத்துக்கு தகுந்த யுக்தியும் இருக்கு இதை வைத்து கொண்டு சொல்றோம் நம்ம அனுபவம் வேற இருக்கவே இருக்கு இது மாதிரி கிளாஸ் கேட்டால் தூக்கம் இது மாதிரி வகுப்பு கேட்டால் வர்றது இருக்கவே இருக்கு வேற்றுமைக்கு அவசர வேற்றுமைக்கு வாய்ப்பு எங்கே ஆழ்ந்து உறங்கிவிட்டால் ஆழ்ந்து உறங்கிவிட்டால் வேற்றுமைக்கு வாய்ப்பு எங்கே அப்போ ஆழ்ந்து உறங்க உறங்குறத நீங்கள் என்ன பண்ணணும் உறங்காமல் உறங்கணும் அதுக்கு பேர் தான் தூங்காமல் தூங்கிறது தூங்காமல் தூங்கிறதுனா என்ன அர்த்தம் நான் தூங்கலை முழிச்சு தான் இருக்கேன் ஆனால் அதே எப்படி தூக்கத்தில் வந்து எதுவுமே இல்லையோ அது மாதிரி இப்போ இருக்கிறது எதுவும் இல்லைன்னு நினச்சின்னு இருக்கேன் நினச்சின்னு இருக்கேன்னா எதனால நினச்சின்னு இருக்கேன் சாஸ்திரத்தினாலும் நினச்சின்னு இருக்கேன் தூங்காமல் தூங்குங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் சொன்னேன் இல்லையா தூங்காமல் தூங்குங்கிறதுக்கு யோகசாஸ்திரத்தில் அர்த்தம் சமாதி சமாதியில் வந்து என்ன அர்த்தம் தூங்குறானான்னா தூங்கலை ஆனால் முழிச்சுட்டு இருக்கானான்னா மூழ்கில என்னதான் பண்ணுறான் அப்படின்னா தூங்காமல் தூங்குறான் சமாதியில் தியானத்தில் இப்படி உட்காந்து தலையெல்லாம் ஒன்றும் ஆடலை கொரட்டை சத்தம் வரலை தியானம் நல்லா பண்ணின்னு இருக்க ஒன்றும் விவகாரம் பண்ணலை தூங்கலை அதே சமயம் உலகத்தோட சம்பந்தம் இல்லை அது சமாதி நிர்விகல்ப சமாதியும் நீங்கள் தூங்காமல் தூங்கிறதுன்னு சொல்லலாம் நம்ம பாஷையில் அப்படி இல்லை நம்ம ஜிலேபியை சாப்பிட்டுண்டு தூங்காமல் தூங்குவோம் அது ஜிலேபின்னு நான் சொல்லிவிட்டேன் இன்னைக்கு இன்னமும் மூடு இப்படி ஜிலேபியை சாப்பிட்டு என்ன சொல்லுவோன்னு நான் ஜிலேபியை சாப்பிட்டு சாப்பிட்டேன் அப்புறம் தெரியும் ஜிலேபியை நான் நான் இதில் இது நானாக பண்ணுறேன் இது தேகம் பா தேகம் சாப்பிட்றது இது தேகம் மிச்சியா தேகம் மிச்சியா ஜிலேபி மிச்சியாக சாப்பிட்ற ஆக என்னால் இதுதான் தூங்காமல் தூங்கிறது அதாவது தூங்க முழிச்சுட்டே இருக்கேன் ஆனால் நான் அதை வந்து மதிக்கிறதுல யாரோ ஒருத்தர் திட்டுறாரு என்ன நல்லா திட்டுறார் லெஃப்ட் அண்ட் ரைட்டுங்கிறாங்க பாருங்கள் ஃபயர் பண்ணுறார் நான் வந்து ஈங்கிறேன் சிரிக்கிறேன்னு வச்சுகிறேன் அப்போ என்னதுன்னா தூங்குறேன் நான் இவ்வளவு சொல்கிறேன் நீ சிரிக்கிறிய அப்படின்னா அதனால தான் சிரிக்கிறேன் ஏன்னா நான் அதை வந்து மதிக்கிறது இல்லை அதை வந்து அந்த வார்த்தையை என்ன கழுதன்னு சொன்னால் நான் கழுதாயிட முடியுமா நான் மனுஷனே இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் கழுத கழுதையும் இல்லை மனுஷன் மனுஷனும் இல்லை பிராமணன் பிராமணனும் இல்லை நான் சொல்லிகிட்டு இருக்கேன் பாடம் நடத்தின்னு அப்படின்னா அது மாதிரி அதே மனசுல ஞான அந்த பல ஞான பலம் இருந்ததுன்னா என்ன சொல்லுவோம்னா என்ன யார் என்ன சொன்னால் என்ன சொல்றவனும் நான் தான் கேட்கிறவனும் நான் தான் அப்படின்னு அவன்ட்ட சொன்னேன்னு வச்சுங்கனே அவனுக்கு என்ன ஒன்று திட்டுறவனும் திட்டு வாங்குறவனும் ரெண்டு பேரும் உண்மையிலே ஒன்றுதான் புகழ்பவனும் புகழப்படுபவனும் உண்மையிலே ஒன்றுதான் உணர்வில் புகழ்பவன் புகழப்படுபவன் என்கிற கற்பனை கற்பிக்கப்பட்டிருக்கான் வகுப்பில் எவ்வளோ நல்லாயிருக்கு அது மாதிரி வாழ்க்கையில் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் வாழ்க்கையில் அப்படி இருக்கணுங்கிறதுக்காக தான் வகுப்பு வகுப்பில் இருந்து வாழ்க்கையில் வரலன்னா அப்புறம் அந்த வகுப்பு என்ன பண்ணுறது அடுத்த ஜென்மாவும் படிக்க வேண்டி தான் ஏற்றி பிரம்மலோகத்துலேயும் போய் படிக்க வேண்டிதான் என்ன பண்ணுறது படிச்சுட்டே இருக்க கண்ணு தெரிகிற வரைக்கும் விட்றதில்லை தெரியுதா போ தெரியறதா தெரியுது இந்த ஸ்லோகம் புரிஞ்சுதோ ம் அடுத்த ஸ்லோகம் சரி நூற்றி நாற்பது ஸ்லோகம் நாற்பத்தி சொல்லு ஸ்லோகம் இருக்கு சில்லற இருக்கு அதுக்குள்ளே புரிஞ்சால் உண்டு அதுக்குள்ளே புரியலைன்னா இருக்கவே இருக்க அடுத்த டெக்ஸ்ட் பஞ்சதி ஏதோ ஒன்று ஆரம்பிக்க வேண்டிதான் சரி வியாபகத்தாமித்யா சர்வம் ஆத்மேதி சாசனாத் இது பரே தத்துவ ஜாத்தே சதி என்று பரதத்துவமானது அறியப்படுமானால் வேற்றுமைக்கு வாய்ப்பு எங்கே இல்லை வேற்றுமைக்கு வாய்ப்பு கிடையாது என்பது பொது அடுத்த ஸ்லோகம் வாரித்தம் நூனம் நானாத்வம் கதம் பாசோ பவேத नूनं नानात्वं இந்த ஒரு கேள்வி கேட்குறாரு தான் கேட்குறான் இப்படி நீங்கள் பாட்டுக்கு சொல்லிகிட்டே போகிறீங்களே நான் நல்லா சாலிட்டாக அந்த இங்கிலீஷில் சொல்கிறாங்க சாலிட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன்னு இப்படி வந்து கொட்டை கொட்டை நான் பார்க்குறேன் நீங்கள் தனியாக உட்காந்துருக்கீங்க நான் தனியாக இருக்கேன் உங்கள் உங்கள் புத்தி வித்தியாசமாக இருக்குது என் புத்தி வேறு வித்தியாசமாக இருக்குது கொட்டை கொட்டை நீங்கள் வேறு நான் வேறே நல்லா பார்த்துட்ருக்குற போதே இது எப்படி சுவாமியை அந்நியாயமாக சொல்கிறீங்களே அதுக்கு தான் நம்ம ஒரு உதாரணம் வச்சுருக்கோம் பூமி சுற்றிக்கின்றே இருக்குது எக்ஸ்பீரியன்ஸாக பண்ணுறீங்க சுற்றிகிட்டே இருக்குது நீங்கள் வேணால் ஒன்று பண்ணி பாருங்கள் இப்படி அந்த குழந்தைங்களெலாம் சுற்றும் பாருங்கள் இப்படி நின்றுட்டு இப்படியே சுற்றிக்கின்றே இருக்கும் சுற்றி சுற்றி பொத்துன்னு விழும் இல்லையா அது மாதிரி சுற்றி சுற்றி அது மாதிரி வேணால் பண்ணி பாருங்க பூமி சுற்றிகிட்டே இருக்குது ஆனால் கொஞ்சம் கூட நமக்கு அனுபவம் இல்லவே இல்லை சாஸ்திரம் பூகோள சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது பூமி சுற்றின் இருக்கிறது ஓயாமல் சுத்தின்னு இருக்குது இத்தனையோ கிலோமீட்டர் ஸ்பீடில் பூமி சுற்றின்னு இருக்குது நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸே பண்ணலை நம்ம நினச்சின்னு இருக்கோம் பூமி வந்து இப்படியே இருந்த இடத்துலையே இருக்குதுன்னு இருந்த இடத்துல இருந்தாலும் சுற்றிகிட்டே இருக்குது ஆனால் நம்ம சுற்றிக்கிட்டே இருக்குங்கிறத ஒத்துக்கிறோமா இல்லையா எதனால ஒத்துக்கிறோம் பூகோட சாஸ்திரி சொல்கிறதுனால ஒத்துக்கிறோம் நம்ம எங்கேயா போய் பார்த்தோமா அந்த பக்கம் போய் நின்றுண்டு பூமிக்கு அந்த பக்கம் போய் எங்கேயா வருதுண்டு ஏதோ ஒரு ராக்கெட்லேயோ இதுலேயோ சந்திரன்லேயோ பூமி சுற்றுறது நல்லா தெரியறதுன்னு சந்திரன் வந்து சந்திரன் தன்னை தானே சுற்றிக்கிறது இல்லையோ சுத்துறது இல்லை அதே மாதிரி ஒன்று ஒன்று வச்சுங்களேன் பூமி சுத்துறது சூரியன் உதிக்கிறது மறைகிறது பூமி தான் சுற்றுறது இதெல்லாம் நமக்கு வந்து இந்த விஷயங்கள்னால் அந்தந்த சாஸ்திரிகள் சொல்கிறத நம்ம ஏற்றுக்கிறோமா இல்லையா நமக்கு வந்து பூமி வந்து சுத்துறது இல்லைங்கிற அனுபவம் இருந்தாலும் சுத்துறதுங்கிற அறிவோடு தானே இருக்கும் சூரிய உதயம் அஸ்தமனம் ஆகிறது உண்மை இல்லைங்கிற அறிவு இருந்தாலும் அனுபவம் வந்து சூரியோதயம் அஸ்தமன அனுபவம் இருந்துன்னு தானே இருக்குது இதை நீங்கள் இப்படி போட்டுக்கணும் புரிஞ்சுக்கணும் ஆக நமக்கு அனுபவம் இல்லைன்னாலும் அனுபவம் இல்லைனாலும் அறிவு தான் முக்கியம் அனுபவம் இல்லைன்னாலும் அறிவு தான் முக்கியம் இப்போ பூமி சுத்துறதை அனுபவிக்கணுமா நீங்கள் அனுபவிக்க முடியுமா பூமி சுத்துறதை நீங்கள் அனுபவிக்க முடியுமா அனுபவிக்க முடியாது வேணா பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் வந்து ஒரு லைட்டை அப்படி வச்சுக்கிட்டு இந்த பூகோள உருண்டை அப்படி வச்சு சுற்றி சுற்றி காமிச்சிருப்பார் அது வேணா அந்த சம்ஸ்காரம் வேணா மனசில் இருக்கலாம் அப்போது எதுக்கு சொல்கிறோன்னா அது வந்து அனுபவம் இல்லைன்னாலும் அந்த அறிவை நாம் ஏற்றுக்கிறோம் ஏற்றுக்கிறோம் ஏன்னா பூகோள சாஸ்திரி சொல்கிறார் அதை வந்து நமக்கு முன்னாடி இந்த மாதிரி உருண்டையை வச்சு எப்படிங்கிறதையும் ஒரு விளக்கை வச்சுக்கிட்டு நான் படித்தபோது எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படி நீங்களாம் படித்த போது எப்படியோ தெரியாது இப்படி ஒரு பக்கம் வெளிச்சத்தை வச்சுக்கிட்டு ஒரு லைட்டை வச்சுக்கிட்டு இப்படி சுற்றுறப்ப பார்த்திங்களா இந்த பக்கம் வெளிச்சம் தெரியுது அந்த பக்கம் வெளிச்சம் இல்லை அது மாதிரி தான் அப்படின்னு சொல்லி புரிய வச்சுருக்கார் அதை வச்சுன்னா அந்த மனசில் அந்த ஒரு சம்ஸ்காரம் இருக்குது நம்ம பிரத்யக்ஷமாக அனுபவிக்கலை நம்ம ஒரு என்ன சொல்கிறது அதுக்கு என்ன சொல்கிறது அந்த அது ஒரு மாடலாக ஒரு இது ஒரு எக்ஸ்பி அது நமக்கு வந்து புரிய வைக்கிறதுக்காக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காமிச்ச உடனே நம்ம என்ன பண்ணுறோம் ஓஹோ இப்படி நம்ம புரிஞ்சு நடுறோம் அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்கிறோம் பூமி சுற்றிக்கிட்டே இருக்குது தன்னைத்தானே சுற்றிக்கிறதுக்கு ஒரு நாள் ஆகிறது இல்லையா அப்புறம் வந்து சூரியனை சுற்றுறது சந்திரனை சந்திரன் பூமியை சுற்றுறது இப்படின்னா சொல்கிற போது நம்ம புரிஞ்சு வச்சுக்கிறோம் மனசில் அதே மாதிரி ஸ்ருதி சொல்கிறது வேதம் சொல்கிறது அப்படின்னு சொல்லுவோம் நமக்கு வந்து பூமி சுற்றுற அனுபவம் இல்லைன்னாலும் பூமி சுற்றுறதுங்கிற அறிவை நம்ம உடையவர்களாக இருக்கும் அதே மாதிரி இந்த பேதம் உண்மை இல்லை அபேதந்தான் உண்மைங்கிற அனுபவம் இல்லைன்னாலும் அபேதந்தான் உண்மைங்கிற அறிவோடு நாம் இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க அக அபேத அனுபவம் நமக்கு இல்லை அபேத அனுபவம் நமக்கு இல்லை அபேத ஞானம் நமக்கு இருக்கு பூமி சுத்திர அனுபவம் நமக்கு இல்லை ஆனா பூமி சுத்தர ஜானம் நமக்கு இருக்கு புரியுறது இல்லையா இதுக்கு மேல என்னால முடியாது முடிஞ்சு இப்ப அடுத்த ஸ்லோகம் இந்த ஸ்லோகம் பார்த்துட்டோம் இல்லையா ரெண்டு சரி சொல்ற வேதம் சொல்றதுப்பா ஸ்ருத்தியா ஸ்வமுகேனம் நூனம் நிவாரித்தம் நூனம்னா நிச்சயம் நூனம்ங்கிற பதத்துக்கு அர்த்தம் நிச்சயம் ஸ்ருத்தியான்னா என்ன அர்த்தம் வேதத்தினால் உபனிஷத்தினால் ஸ்வமுகேன தன்னுடைய முகத்தினால் வேதமானது தன் வாயினால் அர்த்தம் வேதமானது தன்முகமாக நேரடியேரானே கிஞ்சன மனசை வேதமாப் நே நாநாஸ்திச்சனோபாள் நாழு பத்தொம்பது நே நாநாஸ்திச்சனது கட்டோபி வேதம் நேரடியா சொல்றதப்பா நானாத்வத்தை நீக்கிருக்கு நிச்சயே நிச்சயேனே ஹீ ஹீன பிரசித்தம்னு அர்த்தம் இந்த உபனிஷத் மந்திரங்கள் எல்லாம் அந்த முமுட்சுக்களுக்கு இடையில வே ஜிக்னாசுக்களுக்கு இடையில இந்த வாக்கியம் ரொம்ப பிரசித்தம் வேத சாஸ்திர விசாரம் செய்கிறவர்களுக்கு இந்த மந்திரங்கள்லாம் பிரசித்தமானது ஆக இது வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு இப்போ நான் சொன்னதை மனசில் நீங்கள் வாங்கி வச்சுக்கணும் அது திரும்ப திரும்ப நினைக்கணும் பூமி சுற்றுவது நமக்கு அனுபவமாக இல்லாவிட்டாலும் பூமி சுற்றுகிறது என்கின்ற அறிவோடு நாம் இருக்கிறோம் அனுபவத்தை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை அறிவை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம் அதே போல வேற்றுமை இல்லை என்கின்ற அனுபவம் நமக்கு இல்லாவிட்டாலும் வேற்றுமை இல்லை என்கின்ற அறிவை அந்த ஏற்றுக்கொண்டு அதை புரிஞ்சிடுது நமக்கு விஷயம் புரிஞ்சுவிடுது ஆக சொல்கிறார் இவர் வித்யாரண்ய சுவாமிகள் சித்திரதீப பிரகரணத்தில் இப்போ எடுத்துங்கூட இப்போ அங்கே ஒரு படம் மாட்டியிருக்கு இப்போ இந்த படமே எடுத்துகிட்டு கூட படத்தை எடுத்துக்கிட்டோம்னா அது எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறது ஸ்க்ரீன் அதில் வந்து குதிரை வரையப்பட்டிருக்கு குதிரைக்கு கலர்லாம் கொடுத்துருக்காங்க வரும் குதிரைக்கு கலர்லாம் கொடுத்துருக்காங்க கிருஷ்ணர் கிருஷ்ணர் கருப்பாக இருப்பாருங்கிறதுக்காக அவர் கருப்பு கலர் அவருக்கு ஒரு ட்ரெஸ்ஸு எல்லாம் வேறு இப்போ இது வேறையா ஒன்றான்னு கேட்டால் என்ன சொல்கிறது ஒன்றில் வேற ஒன்றில் வேற இதை வச்சுக்கொண்டு அவர் ரொம்ப நிறைய விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாக சொல்கிறார் வித்யாராயண சுவாமிகள் ஆக இது பார்க்குறதுக்கு இது வேறையாக ஒன்றான்னு கேட்டால் நமக்கு அனுபவம் என்ன இருக்குது வேறு நம்ம வந்து வெறும் ஸ்க்ரீனை வெறுமனை இப்படி ஒரு வெறும் இந்த மாதிரி இப்போ போர்டு இப்படி வெறுமனை யாராவது பார்ப்பாங்களோ எல்லா எழுதியிருந்தால் பார்ப்பாங்க ஒன்றும் எழுதலை என்ன என்ன வெறும் போர்டு வச்சுருக்கு அப்படின் தான் தோணும் இப்போ இங்கே அப்படி இல்லை இங்கே ஒரு படம் இருக்குது இங்கே ஒரு படம் இருக்குது எதாக இருந்தாலும் சரி ஸ்க்ரீன் தான் இருக்கே தவிர அது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அது வந்து நம்ம நீங்கள் இதை பார்த்துட்டுருக்கிற போதே ஸ்கிரீனை பார்க்கக்கூடாது முடியுமா வெறும் ஸ்க்ரீனை வெறும் ஸ்க்ரீன் இல்லாமல் இருக்கு இருக்கா இல்லையா கேவல ஸ்க்ரீன் கேவல ஸ்க்ரீனை நீங்கள் மனசுக்குள்ளே புரிஞ்சுக்க முடியுமா முடியாதா முறிஞ்சிக்க முடியும் வெறும் வெறும் கிளாத்து தான் இருக்குது அது மேலே இதெல்லாம் வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் அது மாதிரி தான் இந்த மாதிரி எக்ஸாம்பிளெலாம் வச்சுன்னு இந்த பிரபஞ்சமே என்னதுன்னா ஒரு ஸ்கிரீன் தான் நம்ம எல்லாரும் அதில் உள்ள உலகம் ஒரு நாடக மேடை நன்றாக நடிப்பாயாக உலகம் ஒரு விளையாட்டுக்கூடம் நன்றாக விளையாடுவாயாக நடிக்கணும்னா நடிக்கணும் அழகிற நேரத்துக்கு அழணும் சிரிக்கிற நேரத்துக்கு சிரிக்கணும் எல்லாம் பண்ணணும் ஆனால் சிரிக்கிறதும் ட்ராமா அழகிறதும் அப்படிங்கிற அறிவோடு இருந்துட்டோம்னா ஜாக்கிரதையாக இருந்துப்போம் அதுக்காக வேண்டி சிரிக்க வேண்டாம் அழ சொல்ல மாட்டோம் சிரிப்பு வந்தால் சிரிங்கோ அழுகணும்னு சொன்னால் நல்லா சந்தோஷமாக அழுங்கோ அதுனா சந்தோஷமாக அழருது அழுக வர்றது நான் உபனிஷத்து படிச்சுட்டேன்னு அழகாம இருக்க பார்க்குறேன்னு அதுக்கு எந்த அனாவசம் சந்தோஷமாக அழு அதுவும் மாயதான் அழுகணும்னு தோணுச்சின்னா அழப்பா இல்லை இதெல்லாம் படித்தா அழுக வராதுன்னு நாங்களே அப்படிலாம் ஒன்றும் இல்லை விவகாரத்தில் நீ வந்து எல்லாம் பழகி போயிருக்க அதனால் ஆனால் ஒன்று ரெண்டும் இருக்கணும் அழவும் செய்யணும் அழகிறது உண்மை இல்லைங்கிற அறிவும் இருக்கு சிரிக்கிறபோதும் அதே மாதிரி தான் சிரிக்கிற போதும் அதே மாதிரி தான் இதெல்லாம் விவகாரத்தில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்குற போது தான் தெரியும் அதனால் என்ன மற்றவங்களுக்கு எப்படி தெரியும் நமக்கு வேதாந்தம் படிச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இது வந்து அது எப்படி கையாளுகிறோங்கிறது நம்மளுக்கு தெரியும் மற்றவங்க பார்க்குற போது என்ன நினைப்பாங்க என்ன படிச்ச என்ன பிரயோஜனம் அழறது நிற்கலை இது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம அதையும் லட்சியம் பண்ண மாட்டோம் ஏன்னா அதுவும் கடைசியில் அவங்க சொல்லுவான் இது சரியான பைத்தியம் பா இது அந்த பைத்தியத்துக்கு பேர் வேதாந்த பைத்தியம்னு பேர் அது இப்படித்தான் சொன்னதையே சொல்லிகிட்டு இருக்கும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு விடுவாங்க அடுத்த லைன் அத்வய காரணே ஸ்திதே அநிய பாசா கதம் பவேத் அத்வய காரணே ஸ்திதே அத்வய அந்யா பாச கதம் பவேத் எல்லாத்துக்கும் அத்வைதமே காரணமாக இருக்கும் பொழுது அத்வைதத்துக்கு வேறாக என்ன தோன்ற போகிறது அத்வைதத்துக்கு வேறாக இந்த வேற்றுமையெல்லாம் நீக்கிட்டால் என்ன இருக்கும் முதல்ல என்னென்ன வேற்றுமையெல்லாம் ஸ்ருதி நீக்கி எடுத்துங்கிறார் வேற்றுமையெல்லாம் நீக்கிட்டா துவைத்தம் எல்லாம் நீங்கி எடுத்துன்னு சொன்னா பேதம் எல்லாம் நீக்கியாச்சும் அபேதம்தான் நிற்கும் அபேத காரணே ஸ்திதே அபேத காரணம் விளங்கி விட்டால் வேற்றுமைக்கு எங்கே முக்கியத்துவம் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் வேற்றுமைக்கு எங்கே முக்கியத்துவம் இருக்கும் அந்யா அத்வை காரணே ஸ்திதே சதி இந்த வியாபிய வியாபகத்தம் எல்லாம் வராதே அப்படிங்கிறார் பாச அநா பாசா வியாபிய வியாபியகா வியாபகத்தா பாசகா பாசகா விளங்குறதுன்னு அர்த்தம் பிரதிபாசா காரணம் ஒன்றேயா பொழுது காரியம் பலவாக காணப்படினும் காரியம் அனைத்தும் காரணத்தின் லயமாகிறது அதனால் காரியபூத்த அந்நா ஸ்வகாரணாதிருக்தவே காரணத்துக்கு அந்நியமாக காரியம் எங்கே இருக்கும் என்பது கருத்து காரணத்துக்கு அந்நியமாக காரியம் எங்கே இருக்கும் துவைத்தம் அனைத்தும் துவைத்த காரியம் அனைத்தும் அத்வைத்த காரணத்துக்கு அந்நியமாக இல்லை மண்ணுக்கு அந்நியமாக குடம் இல்லாததை போல தங்கத்துக்கு அந்நியமாக நகை இல்லாததை போல தண்ணீருக்கு அந்நியமாக அலைகள் இல்லாததை போல நூல்களுக்கு அந்நியமாக துணி இல்லாததை போல எனக்கு வாய் அளிக்கிறது அதனால அத்வை காரண அந்யா பாசகா கதம் பவேத் வேறு எப்படி விளங்கும் அப்படிங்கிறது அந்நகா பாசகா நானாத்வம் வேற்றுமை அத்வைத காரணம் இருக்கும் பொழுது அத்வை அத்வைதமே அனைத்திற்கும் காரணமாக இருக்கும் பொழுது துவைதம் எங்கே காட்சி அளிக்கும் நீ என்ன பண்ணணும்னா இப்ப நம்ம வந்து இந்த துணியை பாருங்கிற மாதிரி துவைதத்தில் அத்வைதத்தை கவனி போக்கஸ் பண்றதுன்னு அர்த்தம் நீங்க அனுபவத்தை போக்கஸ் பண்ணாத அறிவை போக்கஸ் பண்ணு அனுபவம் என்ன பேதம் அறிவு என்னது அபேதம் அபேதத்தை கவனி பேதத்தை கவனிக்காது பேதத்தை சம்சாரம் அபேதத்தை கவனித்தா அசம்சாரம் மோக்ஷம் அவ்வளோதான் நம்ம கவனத்தை தான் திருப்பணம் நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணுறதுங்கிறது தான் முக்கியம் கவனம் அவ்வளோதான் அது மாத்திரம் இல்லை இன்னொன்று சொல்கிறார் ஸ்ருதி சொல்லியிருக்கு வேற வேறேங்கிறது வேற வேறேங்கிறது கிடையாது அப்படின்னு வேதமே சொல்லியிருக்கப்பா ஓ அனுபவம் இருக்கட்டும் வேதம் தான் உயர்ந்தது வேதமே சொல்லிருக்கு இந்த அனுபவம் உண்மையில்லை பேதானுபவம் மித்யா பேதானுபவம் மித்யா அபேதானுபவம் சத்தியம் அபேத அனுபவம் இருக்கு ஆக்சுவலா நான் அனுபவம் இல்லைன்னு சொன்னாலும் கூட அபேத அனுபவம் இருக்கு அபேத அனுபவத்தை கவனிங்கணும் அபேத அனுபவத்தை கவனி இப்போ எனக்கு வந்து எவ்வளவோ மனசில் எத்தனையோ எண்ணங்கள் வந்தாலும் அத்தனை எண்ணங்களும் ஒருத்தனுக்கு தானே தெரிகிறது ஒருத்தன் தானே அதை வியாபிச்சிருக்கான் அத்தனை அவனுக்கு தான் தெரிகிறது ஆக அவன்தான் அந்த எண்ணங்கள் முழுவதும் நிறைஞ்சிருக்கான் ஆக அபேத அனுபவம் இருக்குது அகங்கிற அபேத அனுபவம் இருக்குது வித்தையகாங்கிற பேத அனுபவமும் இருக்குது ஆனால் அந்த பேத அனுபவம் இருக்குது நம்ம கவனம் எதில் இருக்கணும் இந்த மித்யா அனுபவத்தில் கவனத்தை விட்டு சத்திய அனுபவத்தில் கவனத்தை வைக்கணும் அது அறிவுன்னு சொல்கிறோம் சத்தியானு சத்தியானுபவம் இருக்குது ஆனால் அதை நம்ம கவனிக்கிறது இல்லை நம்ம துவ துவைத நமக்கு பேதா அனுபவம் டாமினேட் பண்ணுறது அதான் மேலோங்கி இருக்குது அதனால் வந்து அத்வைத அனுபவம் வந்து மேலோங்கி இல்லை நம்ம இப்படி படித்து படித்து எதை மேலோங்க செய்யணும் படிச்சு படிச்சு படிச்சு அத்வைதானுபவத்தை மேலோங்கச் செய்து துவைதானுபவத்தை மட்டந்தட்ட அதை பண்ணினோம்னு ஆனந்தம் நாளைக்கு பார்க்கலாம் ஓம் ஈஸ்வரோ குரு ராத்மேதி மூர்த்தி பேதவிபாகினே வோமவத்யாப்த தேகாஜ தட்சிணாமூர்த்தஜே நம ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க